ீாமூர் சுதேஷி கேந்திரம் அஸ்மரு நமோதி வம்ச ஷிபியோ மஹோ நமோ ओम ओम ோப்பலவரோம வாக் ஸ்ோத்திரமோலமிந்திரிச்ச तदात्मनि निरतेय, உபனர்மா பதினேழாவது ஃண்டண்டம் முதல் மந்திர வை விஜா அது நேரம் விஜா விஜா மிஞ் மகவோ விஜிஞ் வை ாசி விஜிஞ் சனர் நாரதருக்கு நாமம் முதல் பிராணன் வரை பிரம்மத்தை உபாசிப்பதற்கான ஆலம்பனங்களை பிரதீக்கங்களை உபதேசித்தார் இந்த பிரதீக்கத்தில் இந்த ஆலம்பனத்தில் பிரம்மத்தை உபாசனை ஆக ஆனா அவர் உபாசனை பண்ணினாரா பண்ணலையாங்கிறது தாற்பயம் இல்லை அப்படி உபாசனை பண்ணினா பலன் என்ன கிடைக்கும் உபரிஷத் சொல்லியது ஆனால் அவர் உபாசன பண்றதுக்கு முன்னாலே அவர் என்ன பண்றார் இதை காட்டிலும் பெரியதாக இருக்கிறதா என்று கேட்கிறார் அவர் ஒன்றை காட்டிலும் ஒன்று பெரியது என்பதை சொல்லிக்கொண்டே பிராணன் வரையிலும் சொன்னார் ஹிரண்ய கர்ப்பந்தான் இந்த வியாபாரிக பிரபஞ்சத்திலேயே உயர்ந்தது ஆக இதை சொன்னதற்கு பிறகு அது மாத்திரமல்ல இந்த பிராணனை ஆத்மாவாக கருதுவாயாக இந்த பிராணனை ஆத்மாவாக எண்ணி இந்த உபாசன ஆத்மாவாக நினைச்சுக்கோ இதுக்கு மேல இதை இதை இதை புரிந்து கொண்டு பேசுபவன் அதிவாதி அது ப்ரௌடா இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதிவாதி பவதி அதிவாதி அதிவாதி அசி என்கிறார்கள் அவனும் சொல்றான் அதிவாதி அஸ்மியா தன்னை தாழ்வாக கருதி வேண்டாம் தைரியமாக தன்னை உயர்வாக கருதலாம் தவறில்லை அவர் ஒன்னும் பேசல நாரதர் அதுக்கப்புறம் இதற்கு மேல் வேறேனும் இருக்கிறதா என்று கேட்கவில்லை பேசவில்லை ஆனால் இதற்கு மேல் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக குமாரர் மேலும் உபதேசிக்கிறார் அதை தான் படிக்கிறோம் சத்தியத்தோட சத்தியன விஜானாதி உண்மையில் விஜானாதி. அதாவது சத்தியத்தை புரிந்து கொண்டு பேசினால் பாரமார்த்திக சத்தியத்தை புரிந்து கொண்டு பேசினால்தான் உண்மையில் அவன் அறிந்தவனாகிறான் உண்மையில் அவன் அதிவாதி ஆகிறான் என்று சொன்னார் எப்பொழுது ஒருவன் நன்கு தெரிந்து கொள்ளுகிறான் என்றால் சத்தியத்தை பற்றி பேசும் பொழுதுதான் அவன் நன்கு தெரிந்து கொண்டவனாகிறான் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் அபிஜானன்னு சத்தியம் வதத்தி ந அபிஜானன்னு சத்தியம் வதத்தி தெரியாமல் சத்தியத்தை தெரியாமல் சத்தியத்தை பேச முடியாது சத்தியத்தை தெரிந்து கொண்டுதான் சத்தியத்தை பேச முடியும் எனவே சத்தியத்தை தெத் தெ வேண்டும் என்றார் சத்தியத்தை தெண்ட்தான் சயத்தை பேச முடியும் எனவே சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அது முதல்ல முதல் கண்டமானது சத்தியம் பாரமார்த்திக சத்தியத்தை தெரிந்து கொண்டால்தான் முழுமையாகும் இந்த அறிவு முழுமையாகும் அதாவது சோகம் நீங்கும்னு நாம போட்டுக்கணும் சோகம் பகவத் சோச்சாமின்னு சொன்னது வாஸ்தவமான வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் இல்ல விஜானத்தினாலதான் சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது அதான் பார்த்தேன் ஏஷத்துவா அதிவத் அத்திவதத்தி பதினாறாவது கண்டத்திலிருந்து படிச்சுக்கோம் எங்கேயோ மந்திரத்தை காணமே தேடிடு சரி பரவாயில்ல பதினாறாவது கண்டத்தில் முதல் மந்திரம் எவன் சத்தியத்தை தெரிந்து கொண்டு பேசுகிறானோ அவன்தான் உண்மையில் அதிவாதி ஆகிறான் பகவானே நான் உங்களை சரணாகதி பண்ணியிருக்கிறேன் சத்தியத்தை புரிந்து கொண்டு நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னா நீ சத்தியத்தை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும்னர் சத்தியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார் முதல் மந்திரத்தில் அதாவது ஒரு ஒரு கண்டத்தில் ஒரு மந்திரம்தான் சப்ததம் பதினேழாவது கண்டத்தில் சொன்னார் விஜானத்தினால்தான் நீ சத்தியத்தை தெரிஞ்சிக்க முடியும் சரி நான் விஜயானத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன் இது அந்த மந்திரத்தினுடைய கருத்து நீ மனநத்தினால்தான் விஜயானத்தை பெற முடியும் அதிவாதித்வ சித்தி சத்தியானேன ஏவ அதிவாத சித்தி சத்திய ஜானம் கதம் பவதி அப்படின்னு கேட்டா விஜானேன சத்திய ஜானம் பவதி விஜானத்தினால சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும் சத்தியத்தை தெரிஞ்சுடாதான் நீ உண்மையான அதிவாதி இல்லைன்னா உண்மையான அத்திவாதி இல்ல மேலெழுந்தவாரியான அத்திவாதி தான் பூர்ணமான அத்திவாதியாக ஏத்துக்க முடிய ஒரு விஷயத்தை சொல்றது பிராணோபாசன பண்ணினவன் அத்திவாதின்னு ஸ்தோத்திரம் பண்ணியது அந்த அத்திவாதித்துவத்தை வச்சுக்கோ அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த அதிவாதித்துவம் கர்வம் கிடையாது அது பெருமிதம் அகங்காரம் அல்ல கர்வம் அல்ல அது பெருமிதம் வாழ்க்கையில் பெற வேண்டியதை பெற்றவனாகினேன் நீங்கள் எல்லோரும் அதை பெறலாம் எல்லோரும் அதை பெறுங்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்லப்படுறது அது கர்வமான விஷயம் அல்ல ஆனாலும் அது முழுமையானதல்லங்கிறது உபனிஷத்து அந்த பிராண உபாசனை பண்ணி வர்ற அதிவாதித்துவம் அது முழுமையான அதிவாதித்துவம் அல்ல அதனால என்ன சொன்னார் பாரமார்த்திக சத்தியத்தை தெரிஞ்சுண்டு சொன்னாதான் அந்த அதிவாதித்துவம் வாஸ்தவமான அதிவாதித்துவம் பாரமார்த்திக சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் பாரமார்த்திக சத்தியத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா விஜயானத்தினால தெரிஞ்சுக்க முடியும் விஜானம்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் வேதாந்த சாஸ்திர விசாரம் அது பண்ணணும்னா என்னன்னா சிந்திக்கிற சக்தி வேணுங்கிற கிளாஸில் உட்காந்துட்டு ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கோங்க புத்தகம் கொடுத்து அந்த புஸ்தகத்தை ரூம்லேயே வச்சுட்டு வந்துவிட்டோன்னு வச்சுக்கோங்க எப்படியோ கேம்ப் முடிஞ்சால் சரி நம்ம எல்லாம் பண்றோம் எல்லாராலேயும் முடியல இது ரொம்ப ஹெவியாக இருக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒரு லெவலில் இருக்கும் ஏழு நாள் சத்சங்கம் கிடைச்சிது மோட்சம் கிடைக்க கண்டிப்பாக புண்ணியம் உண்டு அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதாவது நல்ல தொ நல்லா விடாமல் ஞானம் ஏற்படும் ஞானம் இல்லைன்னாலும் இந்த சத் சங்கத்தில் இருந்த புண்ணியம் கிடைக்கும் ஒன்று வேண்போக ஏன்னா விஜானம் வேணும்னா மந்திரத்வம் மனநித்தி வேணும் பொறுமையாக யோசிக்கிற சக்தி வேணும் அப்படின்னார் ஆக அதாவது மனநம் இருந்தால் தான் விஜானம் விஜயானம் இருந்தால் தான் சத்திய ஜானம் சத்திய ஜானம் சத்திய விஜான்லாம் ஒன்று தான் சத்திய ஜனம் வேண்டுமென்றால் வாஸ்தவ அதிவாதித்துவம் வேணும்னா சத்திய ஜானம் வேணும் வாஸ்தவ அதிவாதினா என்ன அர்த்தம் முக்தோகம் அப்படின்னு சொல்றது நான் மோக் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றது துக்கமே இல்லை நான் மோக்ஷம் அடைஞ்சுட்டேன் குருநாதருடைய கிருப்பையினால நான் மோட்சம் அடைஞ்சுட்டேன் ஜென்மாந்திரங்கள்ல பண்ணின புண்ணிய விசேஷத்தினால சத்குருநாதரை அடைஞ்சத்துனால ஒழுங்கா படிச்சதுனால நான் மோக் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லு அது வரணும்னு சொன்னா சத்தியத்தை புரிஞ்சிருக்கணும் சத்திய ஜானேனேவா சத்திய அதிவாதிவம் சத்திய ஜானம் கதம் சித்திய சத்திய ஜானம் எப்படி வரும்னு கேட்டா விஜானத்தினால சத்திய ஜானம் அந்த விஜானம் எப்படி வரும்னா மனநத்தினால விஜானம்னு இங்க சொல்லுகிறது மனநத்தினால சிந்திக்கிற சக்தி தொடர்ந்து பொறுமையாக சொல்கிறார் இல்லையா இந்த கிளாஸெல்லாம் பொறுமையாக கேட்குறோமே இத்தனை நாளில் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக வேதாந்தமே இத்தனை நாளாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ப்ரிப்பரேஷன் தானே இதெல்லாம் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் அதுலேருந்து எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் நாம எவ்வளோ தூரம் மனசு சூக்மமாக போகிறது நாமத்தை திங்க் பண்ணுன்னா மைண்டு சூக்மத்தை அனுபவிக்க தான் செய்யும் நாமத்தை யோசிச்சுப்பார் வாக்கை யோசிச்சுப்பார் மனசை யோசிச்சுப்பாரு சங்கல்பத்தை யோசிச்சுப்பாரு சித்தத்தை யோசிச்சுப்பாருன்னா அது உள்ள போறது நமக்கு தெரியல அதுவும் சிந்திக்கிறதுனால அதுக்கு ஒரு அதிருஷ்ட சக்தியும் கிடைக்கும் கோயில்ல போய் நெய் விளக்கு வைக்கிற மாதிரி மாத்திரம் இல்லை இதுபடி தொடர்ந்து யோசிக்கிறதுல ஒரு சக்தி ஏற்படுறது தெரியணுமே அதுவும் பக்தியோட மந்திரங்கள்லாம் சொல்லித்தானே ஆரம்பிக்கிறோம் முடிஞ்ச உடனே பக்தியோட மந்திரங்கள்லாம் சொல்லி பூர்த்தி பண்றோம் இதை படிக்கிறத்துலயே ஒரு அதிருஷ்டசக்தி நமக்கு பலமாக இருக்கும் நமக்கு இருக்கிற ஒரு திருஷ்டசக்தி அதுவே முன்னால ஜென்மாந்திரங்களில் பண்ண அதிருஷ்டத்தோட பலம் அல்ல இந்த அதிருஷ்ட திருஷ்டமே ஒரு என்ன சொல்றது அன்யோன்ய ஆசிரயம் திருஷ்டத்தினால அதிருஷ்டம் அதிர்ஷ்டத்தினால அதிருஷ்டம் திருஷ்டத்தினால் அதிர்ஷ்டம் இன்க்ரீஸ் ஆகின்றே போது இப்போ மனநத்தினால தான் விஜானம் சரி மனனம் எப்படி நடக்கிறதுன்னா வாத்தியா குரு சொல்றத சாஸ்திரத்தை இந்த உண்மைனு ஏத்துக்கணும் இது பொய் சொல்ல சரத்குமாரர் நாரத மகர்ஷி சம்பாதம் பொய் அல்ல இந்த வாக்கியங்கள் எல்லாம் பரமசத்தியம் இது எனக்கு அறிவை கொடுக்கும் அந்த அறிவினால் எனக்கு துன்பங்கள் வரவே வராது நாரத மகர்ஷிக்கு துன்பம் நீங்கியதை போல எனக்கும் துன்பம் அடியோடு நீங்கிவிடும் அவருக்கு எந்த ஒரு நிறைவு மனம் ஏற்பட்டதோ அந்த நிறைவு மனம் எனக்கும் கிடைக்கும் என்கின்ற எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்த இல்லைன்னா மனநம் இல்லைன்னு ஸ்ரத்த இருந்தா தான் ஏகாக்கிரத்தையோட நம்ம யோசிப்போம் யோசிச்சாதான் ஞானம் வரும் அந்த ஞானம் சத்தியத்தை பத்தின ஞானம் ஆ ஸ்ரத்த வேணும்னு சொன்னார் அது ஸ்ரத்தையை பத்தி எல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் உண்மையில் எப்பொழுது ஒருத்தன் ஸ்ரத்தையோடு இருக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் நன்றாக யோசிக்கிறான் ஸ்ரத்த இல்லாதவன் நன்கு யோசிக்க மாட்டான் ஸ்ரத்தையுடையவன்தான் யோசிப்பான் திரும்ப திரும்ப சொல்றது அழுத்தம் கொடுக்கிறது உபனிஷத் எனவே நீ ஸ்ரத்தையை அறிந்து கொள்ள வேண்டும் பகவானே நான் ஸ்ரத்தையை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னார் அடுத்த மந்திரம் யதாவை நிஸ்திஷ்டீ கவோ விஜி மேலும் சொல்றார் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க சத்தியானம் வேணும்னா விஜய் வேணும் விஜானத்துக்கு மனநம் வேணும் மனநத்துக்கு ஸ்ரத்த வேணும் என்ன வேணும்னா நிஷ்ட வேணுங்கிறார் நிஷ்டைங்கிறதுக்கு சாதாரண அர்த்தம் நிலைச்சு நிற்கிறதுக்கு பேர் நிஷ்டைன்னு பேர் நிதராம் ஸ்திதி நிலைத்து நிற்பதற்கு பெயர் நிஷ்டை ஆனா இங்க என்ன சொல்றார் குரு கிட்ட இருந்து சேவை பண்ணி அவரிடத்திலிருந்து கேட்க ஆசையை வெளிப்படுத்துறது தற்போ சங்கராசர் சொல்றார் பிரம்ம விஜய பிரம்மத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு குருவரிடம் குருவிற்கு சேவைகள் செய்து குருவினிடமிருந்து அந்த விஷயங்களை அறிந்து கொள்ள விரும்புதல் சுச்ரூஷான்னா ஸ்ரோத்தும் இச்சா ஆனால் அது வந்து என்ன அர்த்தத்தில் இருக்கு பழக்கத்துலன்னு கேட்டால் கேட்க விருப்பம்னு தான் அர்த்தம் சுச்ரூஷாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் கேட்க விருப்பம்னு தான் அர்த்தம் ஆனால் அது குரு சேவைக்கு வைத்து இருக்கிறார்கள் குருவுக்கு சுச்ரூஷா பண்ண நாங்கள்லாம் சின்ன வயசுலாம் படிக்கிறது அந்த மாமாவுக்கு சுச்ரூஷை பண்ண சுச்ரூஷை பண்ணு சுச்ரூஷை பண்ணு அப்படின்னு ஒரு பழக்கம் சுச்ரூஷை பண்ணுனா என்னென்ன தெரியுது சர்வீஸ் பண்ணுன்னு அர்த்தம் அவருக்கு காஃபி வாங்கி கொடு அவரோட துணியை துவச்சி போடு அவருக்கு வாத்தியார் வந்தால் பலகா எடுத்து போடு அவர் உட்காந்துருந்தா நீ நில் இப்படிலாம் ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரத்தில் குருவை குரு சிஷ்யங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சிஷியன் குரு கிட்ட எப்படி நடந்துக்கணும் நன்னூர்லயும் இருக்கு நன்னூர்லயும் ஆசிரியருடைய இலக்கணம் மாணவனுடைய இலக்கணம் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிருக்காங்க ஆசிரியர் தப்பு பண்ணினா சீடன் எப்படி நடந்துக்கணும் இருக்கும சூத்திரத்துல சீடன் தப்பு பண்ணினா ஆசிரியர் எப்படி நடந்துக்கணும் எல்லாம் பிராக்டிக்கல் ரொம்ப கிளீனா சொல்லி வச்சிருக்கு எதுக்கு சொல்றோம் இங்கே வந்து சுஷ்ரூஷ் சிஸ்ரூஷை பண்றது நோக்கம் என்னன்னா அவர் எப்போ பார்த்தாலும் சாஸ்திரத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கார் அவரோட மூவ் பண்ண பண்ண அவர் ஒரு ஒரு சமயம் சாஸ்திர விஷயங்கள்லாம் நம்மள்கிட்ட நம்ம சிஷ்ய நல்லா கேட்க ஆசையோட நம்ம அதெல்லாம் பண்ற போது அப்பப்போ அவருக்கு தோன்றதெல்லாம் நமக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ணிப்பார் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் உக்காந்து கிரமமாக படிக்கிறதுன்னு ஒண்ணு முறையாக உட்காந்து சாந்தி பாட்டெல்லாம் சொல்லி படிக்கிறதுங்கிறது ஒன்று ஆனால் மற்ற நேரம் மூவ் பண்ணுற போதெல்லாம் கூட அவர் நமக்கு நிறைய விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடும் அதை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் அன்றைக்கி நான் சொன்னேன் பார்த்தியா அது இந்த பாயிண்ட் எனக்கு இப்போ ஸ்புரிக்கிறதுப்பா அப்படின்னு ஏதாவது அவனு சொல்லுவார் அப்போ உடனே இவனுக்கு அது ரொம்ப இதாக இருக்கும் இது நான் வந்து நேற்று கூட சொல்லலை இன்னைக்கு தோன்றுறது எனக்கு அதையே யோசிச்சுட்டு இருந்தால் தோண தான் செய்யும் சொல்லுவார் அப்போ சர்வீஸ் பண்றதுனால கிடைக்கிற ஒரு நன்மை அது சுச்ரூஷை இருந்தாதான் ஸ்ரத்த வளரும் அவர் கூடவே இருக்க அவர் வாழ்க்கையை பார்க்க பார்க்க அவர் எந்த ஒன்றை பற்றி வாழ்கிறாரோ அதில் நமக்கும் ஸ்ரத்த ஏற்படும் குருவுக்கு லக்ஷணம் சொல்லும்போது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம இதில் படிக்கிறோமே கைவல்யோ படிக்கிறோம் ஆசுவலாயினர் வந்து சவுனகர்ன்னு நினைக்கிறேன் ஆஸ்வலாயனர் வந்து பிரம்மாஜி பிரம்மாஜி கிட்ட போய் பாடம் கேட்கிறார் உபசமேத்யோ வாச்ச பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமத்யோ வாசன்னு கைவல்லிய உபனிஷத்து ஆரம்பிக்கிறது அதிக பகவோ பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் எனக்கு பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுங்கோ சதாசத் சேவியமானாம் நிகூடாம் ரொம்ப அழகான வாக்கியங்கள் இந்த பிரம்ம வித்யனுடைய அரும பெருமைகளை சொல்லி கேட்கிறார் சர்வ பாபம் வெப்போய பராத் பரம் புருஷமுப்பீதி திவ்யம் அப்பேற்பட்ட அந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவை எனக்கு கொடுங்கள் தஸ்மை சகோபாச்ச பிதாமக்ச அவருக்கும் பிதாமகர் உடனே சொல்றார் ி தியான யோகாதேகி ஸ்ரத்தா பக்தி தியான யோகத்தினால தெரிஞ்சுக்கோங்க அங்க ஸ்ரத்தா சப்தத்துக்கு சிரவணம்ங்கிறோம் பக்தி சப்தத்துக்கு மனனம்னு சொல்றோம் தியான சப்தத்துக்கு நிதித்தியாசனம்னு சொல்றோம் எதுச்சு சொல்றேன் இதெல்லாம் குரு கூடவே இருந்தாத்தான் ஸ்ரத்த வரும் அதுக்குதான் நிஷ்டேங்கிற நிஷ்டை இருந்தா தான் ஸ்ரத்த வரும் என்ன அர்த்தம் குரு சேவா சுவாமிஜி சொல்லியிருப்பாரு ஆச்சாரிய உபாசனம் उपासनम, உபாசனம் இருந்தாத்தான் ஸ்ரத்த அபிவிருத்தி ஆகும் நிஷ்ட வேணும்னு விட்டார் சரி நிஷ்டை நிஷ்டை அடைய விரும்புறேங்க உண்மையில் எப்பொழுது ஒருவன் நிலைத்து நிற்கிறானோ அப்பொழுதுதான் அவன் ஸ்ரத்தையுடையவன் அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் சொல்ற தவிர்க்க பார்க்கிறேன் நம்பிக்கைங்கிற வார்த்தை முழுமையானதாக தெரியல ஆகினால பரவாயில்ல சொன்ன பிராமணிய புத்தி சாஸ்திரம் சொல்றது சத்தியம் எண்ணத்துக்கு பேரு நம்பிக்கை சொன்னா தப்பு இல்லை என்னமோ நம்பிக்கை முழுமையான பொருளை கொடுப்பது போல தோன்றவில்லை அந்த முழுமையான அர்த்தத்தை நம்பிக்கைங்கிற சொல் கொடுப்பதாக தோன்றவில்லை ஆகினால இதை சொல்றோம் ஸ்ரத்தான்னு சொன்ன பிராமான்ய புத்தி சாஸ்திரம் சொல்றது உண்மை சாஸ்திரம் கண்ணை வச்சுன்னு தான் நான் பார்க்கிறேன் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் வள்ளுவர் ஆனா இதுதான் இது மூலமா தான் நான் உலகத்தை பார்க்கிறேன் இந்த கண்ணை நான் எப்படி ஏற்று கண்ணை நான் நம்புறேன்னு சொல்ல மாட்டோம் கண்ணை நான் நிறத்தை பற்றி அறிவை தரும் கருவியாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் கண்ணை நான் நம்புகிறேன் என்ன பண்ண நாலு லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்து வீட்டுக்கு எதுக்கு சொல்றோம் இங்க வந்து சொன்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கிறது அதனால தான் சொல்றோம் ஏன்னா இது அத்தீந்திரிய விஷயங்கள் இந்திரிய விஷயம் இல்லை வேதமும் வேதாந்தமும் சொல்ற விஷயங்கள்லாம் அத்தீந்திரிய விஷயங்கள் அதை அவ்வளவு சுலபமாக ஒருத்தன் அது மாத்திரமில்லை சொல்லி இருக்கிறதெல்லாம் உடனே தெரியாது அதோட டச் வச்சுட்டே இருந்தா தான் அப்புறம் விளங்கும் உடனே எல்லாம் விளங்கிவிடாது லபத்தே ஜானம் சம்சயாத்மா வினஷதி பகவான் நல்லா தெளிவா சொல்லிட்டு போயிட்டார் சம்சயாத்மா வினஷ்யாவான் லபத்தே ஜானம் ஆக இந்த ஸ்ரத்தையை ரொம்ப முக்கியமா சொல்றார் உண்மையில் நிஷ்ட என்றால் ஸ்ரத்த இல்லை வனுக்கு அப்படின்னு போட்டிருக்கு நிஷ்டை உடையவனுக்கு இல்லாமல் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் நிஷ்டை இல்லாதவனாக இல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொன்னா நிஷ்டையோடு இருக்கிறான்னு அர்த்தம் நேரம் சொல்லப்படாதோ பரவாயில்ல ஸ்ரத்த தாத்தி உபனிஷத்தை நம்ம போய் கேட்க முடியுமா நமக்கு அதில் ஸ்ரத்தை இருக்கு நிஸ்திஷ்டன்னே ஸ்ரத்த தாத்தி குரு சுஷ்ரூஷையினால்தான் அவனுக்கு ஸ்ரத்தை ஏற்படுறது ஆகையினால நீ வந்து நிஷ்டைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவானே நிஷ்டையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் முதல்ல சத்தியத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னா சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ விஜானத்தை தெரிஞ்சுக்கணும் விஜானத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னா விஜய்யானத்தை தெரிஞ்சுக்கணும் சரி நிஷ்டையை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது அடுத்தது பாருங்கிஷ்டி நான் நிஸ்திஷ்டி எப்போ நிஷ்ட வரும் குரு கிட்ட இருந்து தொடர்ந்து அவருக்கு சேவை பண்ணி நம்பிக்கையை பெற்று ஆழ்ந்து சிந்திக்க பழகி நன்கு தெரிந்து கொண்டு சத்தியத்திலே நிலை பெற்றிருப்பது சத்திய அதிவாதித்துவம் அது போகணும்னு சொன்னா என்ன ஒரு டிராவல் பாருங்க ஒரு அழகா பயணம் இருக்குதுல என்ன சொல்றார் எப்ப ஒருத்தன் காரியம் பண்றானோ அப்பத்தான் நிலைச்சு நிக்கிறான் என்ன காரியம் பண்றது காரியம் பண்றது காரியம் பண்றதுன்னு சொல்லுகிறீர்களே என்ன காரியம் பண்றது அப்படின்னு கேட்டா இங்க சங்கராச்சார சொல்றார் காரியம்னு சொன்ன சமம் தமம் இந்திரிய நிகிரா மனோ நிக்ரஹா புலநடக்கமும் மனக்கட்டுப்பாடும் ஆஹ் இந்திரிய நிகிரகம் மனோ நிகரம் இதுதான் கரணம் கிருதிஹி கிருத்திகல் என்ன செயல் பண்ணணும் நம்முடைய புலன்களை நாம் கட்டுப்படுத்தணும் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து வரன் என்னும் வைப்புனா மோட்சத்துக்கு அப்படி பேரு என்ன அழகான சொல்லு திருக்குறள் உபயோகப்படுத்தியிருக்கு வரன் என்னும் வைப்பு வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க வேண்டிய பரம புருஷார்த்தமாகிய மோட்சம் அதுக்கு வள்ளுவர் கொடுக்கிற சொல் வரன் என்னும் வைப்பு என்ன பண்ணணும் ஓர் ஐந்தும் காப்பான் உறுதியான அறிவு என்கின்ற அங்குஷம் துரட்டி தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் குறிக்கிறது காப்பான் ஐந்தவித்தான் ஆற்றல் சொல்லிட்டே போகலாம் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் எல்லாம் திருக்குறள் நிறைய இருக்கு அதை பண்ணினாத்தான் என்னாகும்னா குரு கிட்ட இருக்க முடியுமா குருக்கிட்ட இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா செல்போனை சும்மா சொல்லி வைக்கிறேன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் குருகிட்ட இருந்து குருவுக்கு சேவை பண்ணி நம்ம ஞானத்தை பெறணும்னு சொன்னா நமக்கு வெளியில எல்லாம் ருச்சி இருந்ததுன்னா எப்படி அவர் இருபத்தி மணி நேரம் அவருக்கு அவைலபிளாக இருக்கணும் கூடவே இருக்கணும் அவருக்கு சேவை பண்ணணும்னா நமக்கு ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது ஆசா பாசங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னால் சர்வீஸ் பண்ண முடியாது இல்லை அந்த காலத்து இது இப்போ நம்மெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை நீங்களும் பண்ணலை நானும் நீங்கள பண்ண சொல்லலை நானும் சொல்றதில்ல யாரும் சொல்வது இருக்கிற பிரச்சனையே போனால் என்னதுன்னா இப்பெல்லாம் எவ்வளோ சுலபமாக கிடைக்கிறது பாருங்கள் ஒரு சேவை இல்லாமே கிடைக்கிறது ஒரு நமஸ்காரத்திலேயே ஞானம் கடிச்சு விடுறது நமஸ்காரம் தான் இருக்கட்டும் எப்பொழுது ஒருவன் இந்திரிய செய்கிறானோ அப்பொழுதுதான் அவன் குருவுக்கு சேவை செய்யக்கூடியவனாக ஆகிறான் அப்படின்னு அர்த்தம் ந அகிருத்வான் கிருத்வான் என்ன அர்த்தம் செய்து அக்ருத்வான்னா என்ன அர்த்தம் செய்யாமன் ந அக்கிருத் என்ன செய்யாமல் இருப்பதை செய்யாமல் செய்யாமல் இருப்பதை செய்யாமல் இருப்பானே ஆனால் அவன் இது என்ன அர்த்தம்னா இது இதெல்லாம் முக்கியம் அர்த்தம் இப்படி எல்லாம் போட்டா எம் பண்றாங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஆதரம் அழுத்தம் கொடுக்கப்படுது நிஸ்திஷ்டதி கிருத்வைவ நிஸ்திஷ்டதி அவன் செஞ்சுதான் இந்திரிய நிகிரத்தினால தான் நிலைச்சு நிற்கிறான் சேவை பண்றான் ஆக நீ என்ன பண்ணணும் இந்திரிய நிகிரக விஷயத்த தெரிஞ்சுக்கணும் கிருத்திய தெரிஞ்சுக்கணும் பகவானே கிருத்தியை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னார் இந்த இருபத்தி ஓராவது கண்டத்தில் இப்ப நாம இருபத்தி ரெண்டாவது கண்டத்துக்கு போறோம் எதா மை சுகம் லுமமே சுகம் சுகம் விஜிசி இங்கே சொல்ற இப்ப என்னெல்லாம் வரிசைய பாத்துக்கோங்க பார்த்துங்க பாரமார்த்திக சத்திய அதிவாதிவம் அப்படி போட்டுக்கணும் பாரமார்த்திக சத்திய அதிவாதித்துவம் இருந்தாத்தான் வாஸ்தவமான அதிவாதித்துவம் ஆக அதிவாதியா இருந்த சத்தியத்துக்கு சாதனம் என்ன விஜானம் விஜயானத்துக்கு சாதனம் என்ன மனநம் மனநத்துக்கு சாதனம் என்ன ஸ்ரத்த சாதனம் என்ன நிஷ்டாக்கு சாதனம் என்ன கிருதிக்கு ஒருவனுக்குறதோ அதுலதான் அவன் சுகத்துக்காகத்தான் ஒருத்திரிய நிகிரகம் பண்ணுவான் சுகம் கிடைக்கும்னு தெரிஞ்சா போட்டுக்கணுங்கிறார் சங்கராச்சாரியர் ஆனா பவிஷ்யதபி பலம் லப்துவா இச்சு தது உத்திஷ பிரவிறி உபபத்தே வரப்போறது இதை பண்ணினா எனக்கு சுகம் கிடைக்கும் எலெக்ஷன்ல நின்னா எலெக்ஷன் நிக்கணும்னா என்ன பண்ணணும் மெட்டீரியல் இவன் மெட்டீரியல் சுகம் கிடைக்கணும்னாலே அதுக்கே அவன் வந்து கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா தான் கிடைக்கும் இல்லாட்டி அவன் பாட்டுக்கு எங்கேயா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தான் அவ்வளவுதான் எல்லாம் ரூபாய் அதில் அவனும் என்ன பண்ணனும் எல்லா இடத்துக்கும் அங்கங்க சூட் கேஸ் எடுத்துன்னு போகணும் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அங்கங்க ஒழுங்கா கொடுக்கணும் இவன்ட்ட கொடுத்தா ஒழுங்கா போஸ்டர்லாம் போய் விட்டுவானா கரெக்டாக அந்தந்த ஆளுக்கு ரூபா கொடுத்தா தானே ஓட்டு விழுவோம் அதுக்கு ப்ராப்பராக அதுக்கு வந்து ராத்திரியும் பகனும் கண்ணில் விளக்கண்ணையை விட்டுண்டு சும்மா அது வார்த்தைக்காக விளக்கண்ணை நிஜமாக விட்டுக்கிறானா கேட்கப்படுது அப்புறம் வந்து அவன் எந்த சுகத்தையும் அனுபவிக்காம இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரம் எப்ப பார்த்தாலும் எப்படியாவது அந்த எம்எல்ஏ ஆயிடும் இல்லாட்டி எம்பி ஆயிடும் அந்த ஒரு சுகம் எதுவனாலும் எடுத்தும் கூட சில ஹோட்டல் எல்லாம் போய் வாசல்ல நின்றுட்டே இருப்பான் ஏன்னா அது கிடைக்க போறது கொஞ்ச நேரத்துல வர போறாரு இட்லி தேவன் அருவார் நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம் வாசல்லேயே நின்றுட்டு இருப்பான் பகவானை வந்து பகவான தரிசனம் பண்ண போற மாதிரி எப்படா இந்த மாமா கதவை திறப்ப வீட்லயே சுட சுட கொன்றுவார்னு பார்த்து எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை தேவைப்படுறது அதான் இங்கே என்ன சொல்றாருன்னா அதுல ஒரு சுகம் இருக்கும்னு தெரிஞ்சாத்தான் ஒருத்தன் இத பிரவர்த்திப்பான் சுகம் கிடைக்கும்னு தெரியலன்னா பிரவர்த்திக்க மாட்டான் கீதையில பகவான் சொல்லி இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த நம்பிக்கை வருது அபியாசாத்ரமத்தையற்ற ம்ச்ச நிகம் பரிணாமே அமிர்தோபமம் அதுதான் சுகம் அந்த சுகம் கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் பிரவிற்த்தி எத்த எத்த சுகம் தத்திர பிரீத்திகி எத்த எத்திர பிரீத்திஹி தத்திர பிரவிற்த்திஹின்னு போடணும் அதனால அவன் வந்து கிருதி வேணும்னு சொன்ன கிருதிக்கு என்ன தேவை சுகம் கிடைக்கும்ங்கிற எண்ணம் வேணும் சுகம் கிடைக்கும்ங்கிற எண்ணம் இல்லைன்னா அவன் கிருத்தியே நான் கருவத்தி அத்த கருவத்தி ஆஹ் சுகம் கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் அதுல ஒருத்தன் ஈடுபடுவான் சுகம் கிடைக்கலன்னா அதுல ஈடுபட மாட்டான் சுகம் திரும்பவும் சுகம் இல்லை என்பது இல்லை என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் திரும்ப திரும்ப இதை சொல்ல வேண்டியிருக்கு அவன் அது இருந்தால் தான் சுக்கருவத்தி சுகமே லப்துவா கருவத்தி லப்துவான்னு போட்டிருக்காரு ஆனால் உடனே கிடைக்கிறதில்ல கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் அடக்கி உடைக்கி உட்காந்து வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு சாப்பிடுனா நமக்கு சாப்பிட்டாணும் பசிக்கிறது இது ஆரம்பத்தில்தே இந்த பாடம் அதனால என்ன பண்ணுறது தொடரஞ்சு சொல்லிடுறேன் ஸ்லோகத்தை ஸ்லோகத்தை சொன்னதுக்கு அப்புறம் இப்படியே ஒரு சுகம் கிடைக்கும்னா அதுக்கு ஒரு தியாகம் பண்ணணும் அந்த தற்காலிக சுகத்தை தியாகம் பண்ணினாத்தான் அதை காட்டிலும் உயர்ந்த சுகம் அல்ப சுக தியாகம் பண்ணினாத்தான் என்ன சொல்றது அதை காட்டிலும் மகத்தான சுகத்தை அடைய முடியும் சிம்பிள் தானே ஆயிரம் ரூபா சுகத்தை அடையணும்னா நூறு ரூபா சுகத்தை விடணும் இல்ல அதையும் இதையும் வச்சுக்கிறேன்னு நான் குறிப்பிட மாட்டேன்னா இப்ப ரெண்டுக்கும் எப்படி பண்ண முடியும் அதில் கீழே இருக்கிறத தியாகம் பண்ணணும் ஆஹ் இந்திரியனுக்கு தியாகம் பண்ணினாத்தான் ஆத்ம சுகம் விஷய சுகத்தை தியாகம் பண்ணினாத்தான் ஆத்ம சுகம் கிடைக்கும்னு சொன்னா ஆத்ம சுகம் பூர்ணமானது எதையும் சார்ந்திராதது நம்ம போட்டுக்கணும் மானது நம்மை பந்தப்படுத்தாதது இப்பேற்பட்ட உயர்ந்த சுகத்தை அடையணும்னு சொன்னா இந்த அல்ப சுகத்தை தாழ்ந்த சுகத்தை விடணுமே ஆஹ் சுகம் கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் ஒருத்தர் அதுல ஈடுபடுவான் இந்திரிய பண்ணுவான் இந்திரிய நிகிரகம் சுகம் கிடைக்கும் இந்திரியத்தினால் அடையிற சுகம் என்னது ராஜச சுகம்னாரு கிருஷ்ணர் அது துக்கமாக மாறக்கூடியது ராஜசம் சிகரெட்டு பிடிக்கிறாங்க பான்பரா போட்டுக்கிறான் அப்புறம் வந்து என்னது குடிக்கிறது இதெல்லாம் அப்ப சுகமா இருக்கு ஆனா அதுக்கப்புறம் என்னதுன்னா கேன்சர் வருது மவுத்து கேன்சர் வருது லங்ஸ்ல வருது வருது துக்கம் வருது அதை ிக்கல அந்த நேரத்துக்கு சுத்துக்கு முக்கிய கீதையில படிச்சிருக்கிற சுகத்தை பத்தி ஒப்பிட்டு பாருங்க தாமச சுகம் ராஜச சுகம் சாத்திக சுகம் எல்லாம் இதுமாரி இந்த விஷயம் தான் நம்ம யோசிக்கணும் இன்பம் தருவதன் முன்னிட்டு ஒருவன் பேரின்பத்தின் முன்னிட்டு புலனின்பத்தை துறக்கிறான் புலன்களுக்கு அப்பாற்பட்ட பேரின்பத்தின் பொருட்டு ஒருவன் புலனின்பத்தை தியாகம் செய்கிறான் அடல் வேண்டும் விடல் வேண்டும் வேண்டிய ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல் வேண்டும் மோற்றம் அடையணும்னா இதெல்லாம் பண்ணியான இது யோகம்னு பேரு கிருஷ்ணர் வந்து கீதையில ரெண்டாவது அத்தியாயத்தில் இந்த இந்திரிய நிதத்துக்கு எவ்வளவு டைம் கொடுக்கிறார் ஜானதம் வேணும்னு சுண்ண இந்திரியம் மனோ நிம் நிதித்யாசனம் வேணுங்கிறார் நாஸ்தி புத்திரி ரயுக்து பாவனா இந்திரியாணம் ஹிச்சர்தாம் எண்மனோனு விதீயத்தை தியதி பிரஜாம் வாயுர்நாவம் இவம் பசி இந்திரிய நிகிரகம் ரொம்ப முக்கியம் இந்திரிய நிகரம் இருந்தாத்தான் சுகத்தை அடைய முடியும் அந்த சுகம் கிடைக்கும் அந்த சுகம் கிடைக்கணும்னு சொன்னா இவ்வளவு மெனக்கிடணும் எந்திரன் சுவாமி என்ன இப்படி அங்கிருந்து அங்க போயிட்டீங்களே அந்த சினிமாவுக்கு முதல் நாளே இதை போய் பார்த்தா எத்தனை ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் போய் வாங்கிட்டு போய் பார்த்தேங்கிறேன் இந்த கண்டாவிய அவனுக்கு அது வந்து சுகம் நமக்கு அது கின்றாவியா தோன்றுது போய்ட்டு வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறான் இதுக்கு எந்தக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்த அப்படின்னு கொடுத்தப்பட்தானே தெரிஞ்சிதுங்கிறான் கொடுக்காம எப்படி தெரியும் இப்போ இந்த சினிமாவை பார்க்குறதுக்கு ஆ அதுக்கு ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணி இல்லாமல் பண்ணி அதை எப்படியோ வாங்க இது பண்ணுறேன் ஜனங்கள்லாம் அதுக்கு போகிறாங்க எதுக்குன்னா அவங்க போய் உட்காந்துருக்கான் மொதல் நாள் சாயங்காலமே அவர் வரப்போறார் எப்போ இந்த டிக்கெட்டு நாளைக்கு அந்த வேண்டி மணிக்கணக்காளை சாப்பிட்டு உட்காருங்கிற இந்த அல்ப சுகத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து மணிக்கணக்கா ஒருத்தன் காத்துருக்கான்னா இந்த மோக் சுகத்துக்கு ஆத்ம சுகத்துக்கு என்ன பண்றது சொல்லப்போனா ரொம்ப கோ மற்ற இன்னொரு கோணத்தில் சிந்திச்சு பார்த்தா தெரியும் தகுதி இருந்தால் நான் சொன்னால் எல்லா பக்கமும் ஐயன் எத்த கடினம் ஐய மெத்த சுலபந்தான் இது எப்படியும் சொல்ல முடியாது சொல்லப்போனால் அல்ப ஆயாசம் அனந்த பலம் என்ன ஏதாவது ரூபா பைசா காசு செலவான்னு ஒன்றும் செலவு பண்ணாமல் இருக்கிறது தான் செலவு செலவு பண்ணாமல் இருப்பா எதையும் செலவு பண்ண புல நடக்கம் தேவை ஆக அந்த சுகத்துக்காக வேண்டி ஒருவன் இந்திரிய பண்றான் வாழ்க்கையில வந்து எந்த சுகத்துக்குமே நம்ம தர்மசாஸ்திரம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சுகத்துக்கெல்லாமே நிறைய கிரமங்கள் அதனால அந்த சுகத்துக்கே ஒரு மகிமை அந்த சுகமே ஒரு தெய்வீகமானது எந்த சுகமா இருக்கட்டும் வைதிக தர்மமான ஒரு சுகத்தை பார்த்தோமானா அதுக்கு சிரமங்கள் இருந்தாலும் அதுல இருக்கிற சுகம் ரொம்ப உயர்ந்தது தர்மமா அனுபவிக்கிற சு நல்ல சுகம் விடுங்க அந்த சுகம் இப்ப நம்ம பேசுற சுகம் மோக்ஷுகம் அபரிச்சின்ன சுகம் ஆக சுகமேவ லப்துவா கருவத்தி நம்ம சொல்ற சுகத்தை சுகம் கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் அவன் அதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படின்னார் இந்திரியனு சுவாமி நான் சுகத்தை தெரிஞ்சிக்க விரும்புறேன்னார் சுகத்தை நீ அந்த சுகத்தை தெரிஞ்சிக்க விரும்புறேன் அது சுகம் எது, எது சுகம்? அவர் கேட்கிறார் எது சுகம் அப்படிங்கிறார் யாரு மறந்து சனத்குமார் சொல்றார் பகுதிக்குள்ள நுழையரும் படிக்கலாம் யோவை பூமா தத் சுகம் நாள் பே சுகமஸ்தி பூமை வகம் இன்னொருது நான் சொல்றேன்ைமா தும் நா भगवो विजिज्ञास भूमा பூமா பூமா ஏவ து பெரிதே அந்த இன்பம் அந்த இன்பம் மிக பெரிதுலாம் சொல்லு எங்க எவ்வளவு அழகா டெவலப் பண்ணியிருக்காரு பார்க்க सत्यम அதிவாதா சத்தியம் விஜயானம் அப்புறம் என்னது மனநம் நிஷ்டா கிருதி சுகம் வேணும்னா இந்திரிய நிகிரம் பண்ணணும் இந்திரிய நிகிரம் பண்ண இப்படி போகணும் ஆக்சுவலா சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னா விஜய் வேணும் விஜானம் வேணும்னா மனநம் வேணும் மனநத்துக்கு ஸ்ரத்தி நிஷ்ட நிஷ்டைக்கு தேவை இந்திரிய நிகிரகம் இந்திரிய நிகிரத்துக்கே தேவை சுக ஞானம் சத்தியம்தான் சுகம்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அதுக்கு முயற்சி பண்ணுவான் எது சுகம் சுவாமிகளே அப்படின்னு கேட்டா சுகம் வந்து முழுமையானதே இன்பம் பூமான்னு சொன்னா முழுமை நிறைவு பூர்ணம் இதுதான் பூமானு பேர் சங்கராச்சாரஸ்வரர் மகத்து நிரதிசயம் பகுதி அந்த சுகம் ஒப்புயர்வற்றது நிரதிசயம் சொல் ஒப்பு அதற்கு சமமாகவோ அதற்கு மேலாகவோ யாதொரு இன்பமும் இல்லை உழப்பிலா ஆனந்தம்னு தமிழ்ல சொல்றாங்க இல்லையா உழப்பிலா ஆனந்தம் ஒப்புயர்வற்ற பேரின்பம் அதை பெரியதுங்கிறதுக்கு சாஸ்திரம் வந்து பூமானு ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்துறது பூமான்னா பெரிசுன்னு அர்த்தம் பெரியதுன்னு அர்த்தம் பிரம்மனுக்குத்தான் இன்னொரு பேரு பூமா இப்போ பூம வித்யான்னாலே பிரம்ம வித்யா தான் Brahma பிரம்ம வித்யா வேற பூம வித்யா வேற இல்லை இந்த பூமாங்கிறது வந்து சம்ஸ்கிருதத்தில் அது வந்து ஆண்பால் சொல்லுது நம்ம பூமான் உடனே ஏதோ பெண்பால் சொல் நினைச்சிடுவோம் சமஸ்கிருதத்தில் மஹிமாங்கிற நினைச்சிருக்காங்க மஹிமாங்கிறது வந்து பெண்பால் சொல் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்ல இது ஆண்பால் நகார்த்த புல்லிங்கெல்லாம் வரப்போறது ஆனவ் பூமான பூமாங்கிறது ஆண்பால் ஒரு ஆணுக்கு பேர் வைக்கலாம் பூமான் ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க பழக்கத்தில் தெரியாது பூமான்னு சொன்னா இல்லாட்டி பூமன் அப்படின்னு சொல்லணும் இந்த வம்பு வர வேண்டான் பூமன் இப்ப பூமான்னு சொன்ன நிரதிஷயம் மகான் கிரசங்கல் மகான் நிரதிசயம் பகுளா போட்டு பிரம்ம பிரம்மை முழுமையே இன்பம் இன்பம் முழுமையானதுன்னு சொல்லல முழுமையே இன்பம் குறைவே துன்பம் போட்டுக்கணும் நிறைவே இன்பம் குறைவே துன்பம் ஆனா நம்ம அனுபவத்தில் குறைவுல இன்பம் வர மாதிரி இருக்கு வெளியிலிருந்து வர்றீங்க நீங்கள்லாம் நீங்கள் எல்லாரும் வந்து இங்க இருக்கிறதெல்லாம் என்ன உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க எல்லாரும் வந்து ஆசிரமத்தை பார்த்துட்டோம் சுவாமிஜி அற்புதமாக இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை உண்மைதான் எல்லாம் உண்மை என்ன இந்த மாதிரி ஒரு வாத்தாவரணம் நல்ல மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல நல்ல புரொட்டன் நல்ல உள்ள எல்லாம் இந்தியெல்லாம் விட எப்படியோ உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க பார்த்தாலும் நடந்து போகிறதுக்கு சௌரியமான பாதைகள் நதித்துறையில் ப படித்துறையெல்லாம் அழகாக கட்டியிருக்கு எல்லாம் வெளியில பாக்கிறதுக்கு ரம்யமா இருக்கு காலையிலேருந்து ரொட்டீன் இருக்கு அங்க போனா அங்க அங்க போனா வேளா விளக்கி எல்லாம் கிடச்சு விடுறது எல்லாம் சௌரியமா இருக்கு ஒரே ஆனந்தமா இருக்கு சோனம் ஒரே ஆனந்தம் வெளியில வேற எழுதி போட்டிருக்கு ஆனந்தமாக போட்டுருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் இதெல்லாம் நிறைவாக து ரெண்டுதமா காப்பாத்துறதுக்கு படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க எனக்கு படுறதெல்லாம் குறைதான் தெரியும் கிளாஸ்ல வகுப்பை விடுங்க சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன் வேதாந்தம் படிச்சிருக்கிறதுனால எல்லாம் ஹேண்டில் பண்றோங்கிறது வேற விஷயம் ஆனா இங்க பார்த்த உடனே என்னது எப்படி இருக்கு அது அப்படி இருக்கு சொல்லிட்டு இருந்தால் தான் இல்லாட்டி எல்லாம் நடக்குது அப்போ என்ன அது இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு குறை சொல்லியிருக்கோம் அப்போ என்னென்னா இது நிறைவை தருகிறதா குறைவாக இருக்கிறதான்னா வந்துட்டு போகிறவங்களுக்கு நிறைவாக இருக்குது இதற்கு பொறுப்பாக இருந்துட்டு இதை பண்ணுறவனுக்கு இருக்கு அபிமானம் இருக்குது அந்த ஓனர்ஷிப் ஆட்டிடியூடுங்கிறான் இந்த ஓனர்ஷிப் ஆட்டிடியூட் இப்படி இருக்குதா தான் பண்ண முடியும் அந்த ஆட்டிடியூடு இல்லைன்னா டெவலப் பண்ண முடியாது சரி முடியாது எதுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் இருந்தால் இது மாத்திரம் இல்லை மேன் மேன் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் திடீர்னு வந்து எல்லாம் பண்ற போது என்னாச்சுன்னா முக்கியமான ஆள் சமையல் பண்ணுற ஆள் லீவு வேணும்னு போயிடுவோம் லீவு வேணும்னு கேட்டிருப்போம் அவ்வளவுதான் யோசிக்கிறேன்னு சொல்றதுக்குள்ள ஆள் எதுக்கு சொல்றோம்னா இதெல்லாம் நம்ம எது வந்து நிறைவுன்னு நினைச்சுன்னு இருக்கோமோ உங்க உங்களுக்குலாம் அனுபவம் வீட்டில் இருக்கு அது வீடு சின்னதா இருக்கு கொஞ்சம் பெருசா இத்தனை நீங்க எவ்வளவோ வீட்டெல்லாம் வந்து ஒரு வீடு சரியில்லைன்னு இன்னொரு வீடு மாத்திருக்கலாம் இந்த வீட்டுலயா நிறைவா இருக்கீங்களோன்னா பரவாயில்ல அந்த வீட்டுக்கு இந்த வீடு பரவாயில்லை ஆனா இது எனக்கு நிறைவாக இல்லை எது துன்பத்திற்கு காரணமோ அது குறைவானது நிறைவில்லாததுங்கிறார் சங்கராச்சரியர் துக்கிற பகவான் சொன்னார் ஏஹி சம்ஸ்பரிஷா போகையே எதெல்லாம் நாம சுக்கம் நினைக்கிறோமோ அதெல்லாம் துக்க காரணம் நம்ம தர்மசாஸ்திரம் இதெல்லாம் படித்ததுனால ஓரளவுக்கு நம்ம நினை இது பண்றோம் ஆனா இந்த மனசு எப்போ பார்த்தாலும் என்ன பண்றது சென்சிட்டிவ் ஆக ஆக தோஷத்தையும் குறையும் நிறைய பார்க்கறது மனசு உள்ளல்லவோ திரும்ப நிறைவல்லவோ எப்பொழுதும் மனசு சிந்திக்கணும் ஆனால் நிறைவை நினைக்காமல் குறைவையே நினைக்கிறது அதுக்காக அவர் சொல்லித்தரார் முழுமையே இன்பம் எது உனக்கு நிறைவை நிலைத்த நிறைவை தருகிறதோ அப்படி போடும் எது உனக்கு நிலைத்த நிறைவை தருகிறதோ நிறைவில் கூடுதலும் குறைதலும் இல்லையோ அந்த நிறைவே இன்பம் அந்த இன்பம் கிடைக்கும் என்றால் தான் ஒருவன் புலனடக்கம் பழகுவான் அந்த இன்பம் கிடைக்கும் என்றால் தான் ஒருவன் என்ன சொல்றது குருவுக்கு சேவை செய்வான் அந்த இன்பம் கிடைக்கும் என்றால் தான் ஒருவன் குருவின் வார்த்தைகளை உண்மை என்று ஏற்றுக்கொள்வான் அந்த இன்பம் கிடைக்கும் என்றால் தான் அந்த நிறைவை பெற முடியும் என்றால் தான் ஒருவன் ஆழ்ந்து சிந்திப்பான் அந்த உண்மை அந்த நிறைவை பெற முடியும் என்று தெரிந்தால்தான் அதை நன்கு அறிந்து கொள்வான் அதுவே உண்மை என்று உணருவான் எவ்வளவு அழகாக பண்ணி கொண்டு போறது நிறைவே இன்பம் முழுமையே இன்பம் பூர்ணமே சுகம் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் இலக்கணம் சொல்லுகிறது இந்த மந்திரம் நிறைவுதான் இன்பம் அந்த நிறைவு தற்காலிக நிறைவு இல்லை இப்ப சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தி இருக்கு அந்த நிறைவு தற்காலிக நிறைவு அது உண்மையான நிறைவல் நிறைவு வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகே இந்த நிறைவு நிற்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்கு வாழ்க்கையில எத்தனையோ நிறைவு வந்துட்டு போயாச்சு அந்த நிறைவெல்லாம் இப்ப வந்து நிறைவாவே தெரியல குறைவா தெரிகிறது ஆ உண்மையான நிறைவு எங்கே இருக்கிறது உண்மையான நிறைவை உணர்வது எப்படி இதான் இப்ப கேள்வி யோவை பூமா தத் சுகம் அல்பே சுகம் அல்பத்தோமோ அல்பத்திர சுகம் கிடைக்காது நம்ம என்ன பண்றோம் அல்பத்தையே என்ன சொல்றோம் பூர்ணம்னு நினைச்சுக்கிறோம் எலெக்ஷன்ல ஒரு ஒருத்தர் கேண்டிடேட் நிக்கிறார்னா அது நிறைவு தான் அவர் நினைச்சுன்னு நிக்கிறார் ஒரு வாழ் ஒருவன் திருமணம் பண்ணிண்டா வாழ்க்கையில நிறைவேற்படும் நினைக்கிறான் தப்பும் இல்லை ஆனா அப்புறம் தெரிகிறது அது நிறைவை தரவில்லை வாழ்க்கையில எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒன்னொன்னா ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குளே விழாமல் ஒன்னொன்னா மாத்தி மாத்தி பார்க்கணும் இது சுகந்தருமா அது சுகந்தருமா அது சுகந்தருமா இந்த ஆஞ்சநேயர் கதை சொல்றாங்க பாருங்க ஆஞ்சநேயருக்கு ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க இது ஏதோ பழக்கத்தில் இருக்கிற கதை எந்த புராணத்தில் இருக்குன்னு தெரியலனுக்கு சீதா தேவி முத்துமாலே கொடுத்த அதை வந்து பிச்சு பிச்சு ஆஞ்சநேயர் கடிச்சு கடிச்சு துப்பினார் குரங்கு புத்தியை காட்டிட்டார் பார்த்தியான் அப்புறம் கேட்டாராம் இதுல எங்கேயாவது என் ராமச்சந்திரன் இருக்கா நான் பார்த்தேன் ஒன்னுத்யும் இல்லை அதனாலதான் தூக்கி போட்டேன் அதுல ராமச்சந்திரன் பார்க்கறாங்கிற தத்துவம் எல்லாம் பேச வேண்டாம் இதுல என்ன அர்த்தம் தாற்பயம் என்னன்னா உலகத்துல வந்து இதெல்லாம் பாக்குறோம் என்ன என்னெல்லாமோ சொல்றாங்க போடுறாங்களே எதை அடைஞ்சாலும் சொல்றது ந கர்மனா நஜயா தனே நியாக அமிர்தத் எல்லாம் என்னன்னா வைராக்கியத்துக்கு லட்சணம் என்ன சொல்றோம் நாம வைராக்கியம் வைராக் வீராகித்யம் இச்சாராகித்யம் வைராக்கியம் வைராக்கியத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது இகலோக சுகத்திரையும் பரலோக சுகத்திரையும் இருக்கிற ஆசைய விடுறதுக்கு பேர் தான் வைராக்கியம் அதுக்கு விவேகம் வேணும் எது நித்தியமான சுகம் எது அனித்தியமான சுகம் நித்தியமான சுகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேரு முமுக்வம் ஜிக்னாசு முமுக்ஷுனால ஜிக்யாசு அனித்ய சுகம் தெரிஞ்சுக்கிறோமோ அதுல வைராக்கியம் யாருக்கு வேணும் இந்த அனித்ய சுகம் பிரம்ம பதவியே எனக்கு வாண்டாயா பிரம்மாவா போற தளவதி எனக்கு வேண்டாம் எனக்கு நான் பிரம்மனும் ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமு பேத்திய புனர்ஜன்மனித்தே நிறைவே இன்பம் குறைவில் இன்பம் இல்லைங்கிறார் துன்பம் சொல்லலை பாருங்க குறைவில் இன்பம் இல்லை அப்படின்னார் அல்பே சுகம் நாஸ்தி குறைவில் இன்பம் இல்லை இன்பம் இல்லாதது எதுவோ அது குறைவான அதனாலதான் இதெல்லாம் சுக ஆபாசம் வாஸ்தவ சுகம் உபனிஷத்து ஆனந்தத்தை பத்தி ஆனந்த மீமாசைக்கு அந்த ஆனந்த கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒரு மனித ஆனந்தம் மனித கந்தர்வ ஆனந்தம் தேவகந்தர்வ ஆனந்தம் பிதர்களுடைய ஆனந்தம் ஆஜான ஜான தேவானந்தம் கர்ம தேவானந்தம் தேவானந்தம் இந்திரானந்தம் ப்ரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் அத்தனை ஆனந்தத்திலையும் தாரதம்யம் இருக்கு பிளக்சுவேஷன் இருக்கு தாரத்தம் இருக்கு ஆனா நன்றாக சாஸ்திரம் படிச்சு வைராகியம் உள்ள ஒரு மனித உடல்ல வாழ்ற ஜீவனுக்கு இங்கேயே என்னாகிறதுனா இத்தனை ஆனந்தமும் அவனுடைய உண்மையை உணர்ந்திருக்கிற ஆனந்தத்தினுடைய துளி எத் சௌக்கியாம்பு தகியுமே சக்கராதயோ நிர்வத்தாக சக்கராதிகள் இந்திரங்கூட வந்து இதெல்லாம் துளியை தான் அனுபவிக்கிறான்னு சொல்றது எல்லாம் பிரதிபிம்பானந்தான் மைண்டை பண்றது ஒன்னு அடைஞ்ச உடனே மனசு அசாந்தியா இருக்கு குழந்தையா இருக்கிற போது விளையாட்டு போமே எத்தனை சேர்த்துருப்போம் கிளுகளுப்போ வந்த உடனே ஒரு சந்தோஷம் வந்தது அப்புறம் கிளுகளு போய் பார்த்தாலும் சந்தோஷம் போயிடுச்சு அப்புறம் நடவண்டி அதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துது அப்புறம் கொஞ்ச கழிச்சு விட்டுது இப்படிதான் ஒன்று ஒன்றா விட்டு பிடிக்கிறோம் அது சுகந்தரும் நினைக்கிறோம் அப்புறம் உடனே விட்டு விடுறோம் இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க உண்மையான இன்பம் எங்கே இருக்கிறது அதுதான் கேள்வி அது பார்ப்போம் அடுத்தாப்புல சொல்ல போகிறது அது எது பெரியதோ அது சுகம் எது பெரியதோ ஒப்புயர்வற்றதோ நிறைவோ அதுவே இன்பம் அதுவே நான் போடுறேன் ததேவ சுகம்னு சர்வம் வாக்கியம் சாவதாரணம் அப்படின்னு ஒரு நியாயம் அதாவது எந்த வாக்கியத்தையும் நம்ம வேணும்னா அழுத்தம் கொடுக்கலாம் அதனால அந்த நியாயப்படிவ சுகம் அதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் அருவாக்கு சாதிசயத்வாத்து அல்பம்ங்கிறார் நாம அனுபவிக்கிற எந்த சுகமும் சாதிசயம் எது சாதிசயம் தது அல்பம் எத்து நிரதிசயம் தத்து பூமா போட்டுடுவோம் தத்துங்குறத நீங்க வந்து புள்ளிங்க சப்தமா எடுத்துக்கணும் அது பூமா பூமா ஒப்புற்ற உடைய நம்ம அனுபவிக்கிற சு ஒருத்தரும்ிமம் ஒரு செல்போன் என்ன ரெண்டு போனிருக்காங்க எல்லாரும் சில பேர்கிட்ட எல்லாம் மூணெல்லாம் கூட இருக்குது ரெண்டு மூணெல்லாம் வச்சுருக்காங்க மாற்றி மாற்றி இதில் ஏதோ காசு கணக்கு பண்ணுறாங்க என்னெல்லாமும் சொல்கிறாங்க நமக்கு அதெல்லாம் தெரியறது இல்லை தெரிய வேண்டியதுவும் இல்லை அப்போ எதுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் இல்லை நமக்கு சமமாக நிறைய பேர் வச்சுருக்காங்க நமக்கு மேலேயும் நிறைய பேர்ட்டு இருக்குது அதனால் நமக்கு சமமாக இருக்கிறதுனாலும் மேலே இருக்கிறவங்கள பார்த்து நமக்கு பொறாமதான் வச்சோம் நமக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தா கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுக்கிறோம் கர்வம் வேறு ஆஹ் இதெல்லாம் வந்து நமக்கு குணங்கள் வேற்றுமை உணர்ச்சியை வளர்க்கிறது வேற்றுமை உணர்ச்சியை வளர்க்கிறது எனது கர்வத்தை வளர்க்கிறது பொறாமையை வளர்க்கிறது இந்த சுகத்தில எல்லாம் எவ்வளவு விதமான துன்பங்கள் நம்முடைய உள்ளம் சீர்கெடுகிறது உடல் கெடுகிறது புலனின்பத்தை அறவழியில் நுகரவில்லை என்றால் சத்சங்கத்தில் இருந்து அனுபவிக்கலன்னு சொன்னா நமக்கு நிறைய தோஷங்கள்லாம் வரும் ஆகையினால சொல்ற கிருஷ்ணர் அது அல்பம் சுக ஆபாசம் தான் இருக்கு பூமாயே பாருங்க பூமா ஒண்ணுதான் பிரம்மமே சுகம் பெரிய பொருளே இன்பம் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற்குன்றே அப்படிலாம் பாடி இருக்காங்க கடவுளை சொல்றதெல்லாம் கடைசியில உருவக்கடவுளை சொன்னாலும் அது அருவ தத்துவத்தை தான் உண்மையில குறிக்கும் சகுண வாக்கியங்கள் உண்மையிலேயே நிர்குணத்தை குறிப்பதற்காகவே இருக்கிறது பூமாத்தேவ விஜய்யாசித்தவ் ஆகவே நீ அந்த நிறைவை அறிய வேண்டும் எது இன்பம் தரும்னா நிறைவே இன்பம் தரும் குறைவு இன்பம் தராது நிறைவுதான் இன்பம் நர் குறைவில் இன்பம் இல்லை நர் நிறைவேதான் இன்பம் நர் திரும்ப அந்த வார்த்தை நிறைவேதான் இன்பம் பூமாயேவ சுகம் நீ அறிய வேண்டியது ஒன்றே ஒன்று அந்த நிறைவை மட்டுமே நீ அறிய வேண்டும் நிறைவை மட்டுமே நீ அறிந்தால் நிறைவை மட்டுமே அறிந்தால் நீ இன்பத்தை பெறுவாய் ஏதாவது புரிஞ்சுக்கணும் நிறைவே இன்பம் ஆயிடும் அங்க நிறைவு வேறு இன்பம் வேறு அல்ல நிறைவே இன்பம் இன்பம் நிறைவு நாயிடும் ஆக உடனே கேட்டார் சுவாமி அந்த நிறைவை அறிய நான் விரும்புகிறேன் எது நிறைவு வாழ்க்கையில் உண்மையான நிறைவு என்பது எது முழுமையானது எது அதன் இலக்கணங்களை நீங்கள் அறிவிப்பீர்களாக நிறைவை அறிய விரும்புகிறேன் விசேஷேன ஞாத்தும் இச்சாமி நான் அதை நன்கு அறிய விரும்புகிறேன் விளக்கி சொல்லுங்கள் பகவானேன்னார் இப்பதான் வரப்போகிறது சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே முக்கியமான மந்திரம்னு சொல்லக்கூடிய தகுதி படைத்த ஒரு மந்திரம் சில மந்திரங்கள்லாம் சில இடங்களில் இருக்கு இருந்தாலும் இந்த சாந்தோக்கிய உபனிஷத் இலக்கியத்திலேயே மிக மிக முக்கியமானது ஒரு மந்திரம் இப்பொழுது நாம் படிக்கப் போகிறோம் படிக்கலாம் यत्र अथ நூமா அயணோ அப்போ வை பூமா த அல்பம் தன்மத்தியம் சகவன் பிரதித்தேமதி இன்னொரு தடவை படிக்கிறேன் எப்பணோதி நிஜாதி சூமா அய் பிச்சு அன்யித்து தோ வை பூமா தப்பம் தன்மவகி ஸ்வேமீம பொறுமையா நாம் இதை படிப்போம் இது பூமா லட்சணம் இந்த மந்திரம் பூமா லக்ஷணம் பூமா லக்ஷணம்னாலும் பிரம்ம லட்சணம்னாலும் ஒன்று தான் பூமாங்கிறது என்னன்னு பார்த்தோம் நம்ம நம்ம ஒரு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைவு இன்னொரு பாஷையில் போடுங்க குறைவிலா நிறைவு ஒருபொழுதும் குறைவிலா நிறைவு நமக்கு வாழ்க்கையில் அவ்வப்பொழுது நாம் அனுபவிக்கிற நிறைவெல்லாம் குறைவோடு கூடிய நிறைவு குறைவு தெரியாத நிறைவு பிறகு குறை தெரியும் நிறைவு முதல்ல அது நிறைவாக இருக்கும்னு தோணும் முதல்ல அது குறைவிலா நிறைவாகும் என்று தோன்றும் அடைந்த பிறகு அது குறைவுடைய நிறைவாகவே ஆகிவிடும் அப்புறம் நிறைவு குறைவு தான் இருக்கும் எதுமே அடையப்படுறதெல்லாம் இங்கே வந்து இலக்கணம் சொல்லப்படுறது இந்த மந்திரம் பூமா லக்ஷணம் அல்லது பிரம்ம லட்சணம் நம்ம பூமாங்கிற சொல்லையை பயன்படுத்துவோம் ஏன்னா உபனிஷத்து எந்த சொல்லை பயன்படுத்துறதோ அந்த சொல்லையை பயன்படுத்துறது நல்லது அந்தந்த இடத்துல அந்தந்த சொல்லையை பயன்படுத்துறது நல்லது பூமா பூமாவினுடைய லக்ஷணங்கள் ஒரு ஒரு உபநிஷத்துலேயும் நம்ம பார்க்கறோம் அந்த மெய்ப்பொருளுக்கு இலக்கணங்கள் கொடுக்கப்படுறது எப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு தெரிய ஈஷாச உபனிஷத்தை பார்த்தோம்னா பிரம்மனுக்கு லட்சணம் நிறைய சொல்றது தன்னை தத் வந்தே இப்படிலாம் சொல்றது பறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சணங்களை சொல்றது சபர்யாத் சுக்ரம காஜம பிரணமஸ்னா பவித்தம் கவிர்ம நீஷி பரிபூஸ்வ ஜம்பூர் சமாபிய பெரிய வாக்கியம் இது ஈஷா சும்மா சொல்றதுக்கா உங்களுக்கு நினைச்சு பார்க்கறதுக்கா சொல்றேன் தெரிஞ்சா நினைச்சு பார்க்கலாம் இல்லாட்டி இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கேனோஷதுஷத்தான் பாக்கிறேன் கடோபனிஷத்துலாம் சொல்லப்பட்டிருக்கு கடோபனிஷத்துல லட்சணம் இருக்கு தம் துர்தரிஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாய அசப்தம் அஸ்பரிசம் இன்னும் ஆழமானது நல்லா தெரிஞ்சது பிரசனை விட்டுடுங்கோ முண்டக்கம் முண்டகத்துல பாக்குறோம் அத்ரேசியம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் தது அபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்மம் மாண்டூக்கியத்தில் பார்க்கறோம் நாந்த பிரஜம் பகிஷ்பிரஜம் நோபயத்திரம் ந பிரம் ந பிரம் நா பிரம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அந்த அவ்வகாரியம் இங்க ரொம்ப உபயோகப்படும் அந்த அவ்வகாரியம்ங்கிற லட்சணம் இங்க ரொம்ப முக்கியம் அவ்யவஹாரியம் அக்ராஹியம் அந்த இடத்துல பார்க்குறோம் மாண்டூக்கியம் தைத்திரியத்தில் பார்க்கறோம் சத்தியம் ஜானந்தம் பிரம்ம அப்படி சொல்றது எதோவா இமாத்தே ஏன ஜாத்தனிசம்விசந்தி தத் விஜிஜாசஸ் பிரம்மேதி தைத்திரியோபனிஷத் பிருகதாரணிகோபனிஷத்துனே இதே மாதிரி அந்த பிரஷனோபனிஷத்து பிருகதாரணிகோபனிஷத்து நான் சொல்லலை உங்கள்ட்ட இப்போ இப்போ நம்ம சாந்தோகியை பார்க்குறோம் இதுலேயும் இந்த லக்ஷணத்தை நான் ஒன்றுனா இப்போ சொல்கிறேன் ஆக இங்கே சொல்லப்படுறது பூமா லக்ஷணம் லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி லக்ஷணத்தை சொன்னா பிரமாணத்தின் மூலம் லட்சணத்தை தெரிஞ்சுட்டா அந்த பொருளே வழங்கும் ஞாபகம் வச்சுங்க இது நமக்கு இப்போவே ஞானத்தை கொடுக்கறது இது வெறும் புக்கு நாலெட்ஜுன்னு நினைக்கக்கூடாது இது புக்கு நாலெட்ஜு அன் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலெட்ஜ் சொன்னேன் இல்லையா முதல் வகுப்புலேயே சொன்னேன் அதாவது அதாவது நூலறிவு வேறு அனுபவ அறிவு வேறு அப்படிங்கிறது பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இங்கே அப்படி கிடையாது இங்கே நூலறிவே அனுபவ அறிவு அனுபவத்தை பற்றித்தான் நூல் அறிவிக்கிறது ஆகவே இதை கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்கார் நாரதர் நான் எல்லாத்தையும் படிச்சு எனக்கு நிறைவில் மனசுல தாபம் இருக்கு கிருத்தார்த்த புத்தி வரல நான் ரொம்ப துக்கப்படுறேன் சோகம் பகவாமி அப்படின்னா இத்தனை வேதம் படிச்சவருக்கு நிறைவே வரலையே மந்த்ரவிதேவா அஸ்மி நான் ஆத்மவித்து நான் மந்திரத்தை மாத்திரம்தான் படிச்சிருக்கேன் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லை உங்களை போன்றவங்கள்ட்ட இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆத்மாவை தெரிஞ்சின்றவனுக்கு துக்கம் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆகையினால நான் துக்கப்படுறேன் எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னதுனால தான் ஆரம்பிச்சார் நாமத்தில இருந்து ஆரம்பிச்சார் நீ தெரிஞ்சின்றிருக்கிறதெல்லாம் வெறும் நாமந்தான் இந்த நாமத்தை உபாசனை பண்ணு ஆரம்பிச்சார் அதை மறந்துடப்பட நமக்கு இருக்கணும் இந்த பூமா துவம் தத்துவம் சொல்ல போறார் போது இதை படிக்கிற போது என்ன நினைச்சுக்கோ பூமா லட்சணமா என்ன சொல்ற பூமா லட்சணம் இல்லை லட்சணமே லட்சணம் லட்சணம் இது பூமா லட்சணம் இல்லை நாங்கள் இந்த நவராத்திரிக்குலாம் பொம்மை கொழுக்கு வீட்டு விட போவோம் வேற என்ன வேலை படிக்க வேண்டியது அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு மாமியும் ஒரு ஒரு மாதிரி வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு விசேஷமாக வச்சிருப்பா நமக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பேன் ஒரு மீச மீ மீசப்பொடின்னு ஒன்று ஒன்று போனால் வெறும் தூள் தூளாக இருக்கும் அந்த காலத்து வாழ்க்கை அப்போ பார்ப்போம் வீட்டுக்கு போவோம் வீட்டை போய் பொம்மைக்கோள்லாம் பார்ப்போம் பொம்மைக்கோள் பாயனம் அதாவது நவராத்திரி உப்பாயன் குழந்தைகளுக்குலாம் தரணும் ஏன்னா நல்ல கல்ச்சர் இப்பெல்லாம் எப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல இங்கே அவன் கம்ப்யூட்டரில் விளையாடின்னு இருக்கான் எங்கே போரு பொம்மைக்கோல் பாய் கிராமம் வில்லேஜ் இல்லையா வீடு வீடாக போவது என்னென்ன சாயங்காலம் ஒரு பையன் தூக்கிண்டு எதா பாத்திரத்தை ஏதா எடுத்துட்டு வீட்டில் கிடைக்கிறெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுன்னு வருது ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா இல்லை நாங்கள் ஒரு நான் பசங்கள்லாம் சேர்ந்து தான் போவோம் இந்த பசங்கள்லாம் இப்படி இருக்கான் பாருங்கோ நான் சேர்ந்து தான் போவோம் போய் பார்ப்போம் பொம்மைக்கோள் பாயணம் அப்படிம்போம் மாமி வரவே மாட்டான் உக்காந்துண்டு பொம்மக்கால் பாடுறா ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறா அப்போ அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் எப்படியோ ஒரு வழி அந் நம்ம பண்ற நம்ம போடுற சத்தம் தாங்க முடியும் அந்த மாமியினத்தையோ கொண்டு வந்து இதாக போங்க சீக்கிரம் இதோ கொடுக்கறானு சரியா கொடுக்கலேன்னு வச்சுங்களேன் ஒரு வழி போயிட்டு வந்துடும் போயிட்டா பார்த்தா லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சும்மா ஜோக்காக சொன்னேன் சரி ஒன்றும் விஷயம் எப்பா இது பூமா லட்சணம் இல்லை இது ஓம் லட்சணம்ப்பா இது தெரியாததுனால தான் ஒரே அவலட்சணமாக இருக்கு ஆகையினால நீ வந்து இது ஓம் லக்ஷ படிக்கிறபோது தெரிஞ்சுக்கணும் இது என்னை பற்றி தான் பேசுகிறது அதனால சாஸ்திரத்தை என்ன சொல்கிறோம் தர்ப்பணம்ங்கிறோம் முக்கியமாக வேதாந்த சாஸ்திரத்தை தர்ப்பணம்ங்கிறோம் சாஸ்திரம் படிக்கிற போது யாரை படிக்கிறேன்னா என் கண்ணாடியில் போது கண்ணாடியை பார்க்குறேன்னா என்ன பார்க்குறேனான்னா கண்ணாடியில் என்ன பார்க்குறேன் கண்ணாடியை நான் பார்த்துட்டு இருந்தா அது வேற சமாச்சாரம் கண்ணாடியில் வந்து என்ன பார்க்குறேன் என்னை பார்த்து என்ன திருத்திக்கிறேன் கண்ணாடியை பார்த்து என்ன தலையை வாரிக்கிறேன் பொட்டு வச்சுக்கிறேன் என்ன திருத்திக்கிறதுக்காக நான் கண்ணாடியை வச்சுருக்கேன் அது மாதிரி சாஸ்திரங்குற தர்ப்பணம் நான் யாருன்னு என்னை காட்டுறது நான் என்ன திருத்திக்கிறேன் தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யகிண்ண பிரம்மைவாகம் அப்படின்னு நான் என்ன திருத்திக்கிறேன் நான் உடம்பு இல்லை நான் ஜீவன் இல்லை நான் பரிபூர்ண சச்சிதானந்த சர்வகத அத்வைத பரிபூர்ணம் பரம் பிரம்ம அஸ்மி ஒரே ஆனந்தமாக இருக்கு நிறைவே நான் நான் நிறைவை தேட வேண்டியதில்லை நிறைவே நிறைவை தேடும் குறையை நீக்குவோமாக நிறைவே நிறைவை தேடும் குறையை நீக்குவது வேதாந்தத்தினுடைய முக்கியமான நோக்கம் நிறைவே நிறைவை தேடும் குறையை நீக்க வேண்டும் நீ ஒரு நாள் தேடாதே நிறைவே நீ நிறைவு எங்கேயோ கடவுள்னு நினைச்சுக்காதே கடவுள் எங்க இருக்கார்னா உனக்கு வேறாக அவர் ஆ நிறைவே நீ ஜீவோ பிரம்மைவனாபராக படிப்போம் என்ன சொல்லுகிறது அங்க திரிபுட்டி விவகாரம் கிடையாது பூமாவில் அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்கின்ற திரிபுட்டி விவகாரம் இல்லை விகல்பாரங்கள் இல்லை அவ்வகாரியம் சொன்னேன் முதலிய அவ்வகாரியம் சர்வ விவஹார அகோச்சரம் அத்தீதம் சர்வ விவகார அத்தீதம் அதை வந்து உபனிஷத் சொல்லி கொடுக்கிறது எத்திர எத்திரங்கிறதுக்கு சங்கராச்சார சொல்றார் எஸ்மின் பூம் பிரம்மத்தில் பூமாவில் பூமாவில் எத்தனை பிளேஸ் கிடையாது இருக்காரப்பா சொர்க்க இருக்கார் கோலோக பிருந்தாவனம் வைகுண்டம் அதெல்லாம் இல்லை எத்திர சொன்னார் எத்தனை சொன்ன நிறைவில் நிறைவில் வேற்றுமைகள் இல்லை அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்கின்ற வேற்றுமைகள் திரிபுட்டி விகல்பம் பரிச்சின்னம் பரிச்சேதரகிதம் பரிச்சேத ரஹிதம் விகல்பரகிதம் திரிபுட்டி ரகிதம் திரிபுட்டி ரகிதம் இப்ப நம்ம திரிபுட்டியில இருக்கோமா திரிபுட்டி ரஹிதத்தில் இருக்கோமா இப்போ படிச்சுருக்கோம் இப்போ நம்ம இப்ப சவிகல்பத்தில் இருக்கோமா நிர்விகல்பத்தில் இருக்கோமா நல்ல சவிகல்பத்தில் இருக்கோம் நின நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்குறீங்க அதனாலதான் நான் வந்து பேசுறேன் நான் பேசுபவன் பேசப்படும் பொருள் பேச்சு நீங்களும் கேட்பவர்கள் கேட்கப்படும் பொருள் கேள்வி கேள்வி கேட்டன் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம படிக்கிற விஷயம் என்னது இது கடந்து சவிகல்ப அவஸ்தையில் நிர்விகல்பத்துவத்தை நாம் அறிய முற்படுகிறோம் புரிந்து கொள்ள முற்படுகிறோம் கொஞ்சம் இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏகாகிரத்தையோட படிச்சுட்டே இருக்கணும் ஏகாகிரத்தையோட சொல்ல வேண்டியிருக்கு ஏகாகிரத்தையோட நீங்களும் வாங்கிக்கணும் ஆக இந்த திரிபுட்டி ஆகித்யம் வேற்றுமையற்றது சொல்ல போனால் துவைத்த அபாவம் அபாவம் அபாவம் திரிப்புட்டி அபாவம் எல்லாம் கிடையாது அபாவம்னு சொல்கிறது கூட கொஞ்சம் யோசிச்சான்னு சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம் கிடையாது என்னது மந்திரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னும் நன்றாக அதை பற்றி சிந்தனை பண்ணுவோம் அதில் வந்து ஒருவன் ஒருவனை பார்ப்பதும் இல்லை அந்நாட்டு அந்நேன அந்நூறு திரஷ்டவியம் நாஸ்தி போடணும் நஷ்டாவில் வேறொன்றை பார்ப்பதில்லை நீங்க போடுகணும் நிறைவில் வேறொன்றை காண்பதில்லை நிறைவில் வேறொன்றை காண்பதில்லை காண்பவன் காணப்படும் பொருளை காண்பது என்பது அங்கு இல்லை காண்பவன் காணப்படு பொருள் காட்சி என்பது நிறைவில் இல்லை நிறைவில் காண்பவனும் இல்லை காணப்படுபவைகளும் இல்லை காட்சிகளும் இல்லை சரி அடுத்தது இது வந்து எனது திருஷ்டிக் கிரியா திரஷ்டா திருஷ்யம் திருஷ்டி இந்த மாதிரி கிரியா அது இல்லை தரிசனக்யா நாஸ்தி பூமாவில் தர்சனக் கிரியை இல்லை தர்சனக் நிறைவில் காண்பது என்பது இல்லை நீங்க இதெல்லாம் சொல்றபோது பகவத்கீதையில சொல்ல ஸ்லோகத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா சில மந்திரங்கள் இங்கேயும் வரப்போறது எங்கு வேறொன்றை காண்பதில்லையோ அப்படின்னு இருக்கு மந்திரத்தில் எங்கு வேறொன்றை காண்பதில்லையோ அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் நிறைவில் காண்பவன் காணப்படு பொருள் காட்சி என்பது இல்லையோ அப்படின்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும் இப்போ நிறைவாக இருக்கிறபோது எல்லாத்தையும் மறந்துடுறோம் நிம்மதி அடைந்தேன் உலகை மறந்தேன் நமக்கு வந்து இப்போ வந்து இந்த இந்த மெடல் வாங்குறவன் அப்படியே அந்த மெடல் அப்படியே அப்பா அப்படிங்கிறான் அது அந்த நேரத்துக்கு தான் அப்புறம் பக்கத்தில் ஒருத்த மைக்க நீட்டுவான் என்னப்பா அது நீ இதை பற்றி சொல்லி எப்படி நீ ஜெயிச்ச சொல் பிராரப்தம் ஏதோ சொல்லுங்கள் ரொம்ப இது பண்ணேன் கோ கோ்தான் அவர் தான் அவர் நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்தார் அதனால தான் அப்படி பண்ணினேன் ரொம்ப இது பண்ணினேன் அப்படி தான் அதெலாம் சொல்லணும் அது ஒரு மாதிரி பேசணும் ஒருத்தருக்கு அந்த நேரம் இருக்குது அப்போ என்னென்னா எல்லாத்தையும் மறந்துடுறான் ஒரு சுகம் கிடைக்கிற போது அந்த சுகம் கிடைச்ச அந்த நேரத்துக்கு அந்த க்ஷணத்துக்கு அங்கே வந்து திருப்புட்டியை காணாமல் போயிடுது ஒரு சுகத்தை அனுபவிக்கிற போது அந்த இந்திய சுகம் அனுபவிக்கிற காலத்துல அந்த திரிபுட்டி தாற்காலிகமா நினைக்கப்பட ஆனா அது ஒரு அனுபவம் அது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றது அது நம் ஸ்வரூபம்னால விளக்கி சொல்ல போறது அது அனுபவம் இல்லை அது ஒரு தற்காலிகமா வந்து போற ஒரு அனுபவம் நிலையானது கிடையாது ஆனா இங்க அப்படி இல்லை அந்நத்து ந அந்யத்து ந ஸ்ரணோதி இல்லை அந்நத்து ந ஸ்ருணோதி அதுவே நிறைவு அதுவே நிறைவு இதோட நிறுத்திக்கணும் அத்தங்கிறது அப்புறம் அதுவே நிறைவு இப்ப நீங்க கவனமா புரிஞ்சுங்க நான் திரும்ப இதை சொல்ல விரும்புறேன் ஆஹ் துவைத்தம் கிடையாது பரிச்சேதம் கிடையாது பரிச்சின்னத்துவம் கிடையாது விகல்பம் கிடையாது ஆஹா நிர்விகல்பரூபம் அது மாத்திரம் இல்ல நிர்விகல்பம்னா எத்தனை நாளைக்கு நிர்விகல்பமா இருக்கும் ஏன்னா அப்பப்ப நமக்கு நிர்விகல்ப அவஸ்தான் ரெண்டு விஷயம் பேச போறேன் நிர்விகல் அவஸ்தா நிர்விகல் நிர்விகல் அவஸ்தையா இன்டர்பிர பண்றதுக்கு இடம் கொடுக்கும் இது எத்தனை சமாதியில் அப்படின்னு சொல்லலாம் அங்கு காண்பவன் இல்லை காணப்படு பொருள் இல்லை காட்சி இல்லை கேட்பவன் இல்லை கேட்கப்படுவதும் இல்லை நெர்விகல்ப சமாதி அவஸ்தா ரொம்ப பாப்புலராக இருக்கு ரொம்ப பிரசித்தமாக இருக்கு நிர்விகல்ப அவஸ்தா விசேஷா ஆனால் இங்க கொடுக்கப்படுறது ஞாபகம் வச்சுங்கோ இப்போ உபனிஷத்தை படிச்சு நம்ம அடைறோம் ஞானத்தை தான் உபனிஷத்து கொடுத்துட்டு இருக்கே தவிர அவஸ்தையில் உனக்கு அப்படின்னு சொல்லலை இவர் அப்படின்னா என்ன பண்ணணும் சரத்குமார் இதுக்கப்புறம் நீ போய் அங்கே உட்காந்து இந்த அவஸ்தையில அதை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் சொல்லலை அப்படி ஒன்று சொல்லலை சரத்குமார் ஆகையினாலே இப்பவே நல்லா கொட்ட கொட்ட விகல்பாவஸ்தையில் இருக்கும்போதே அந்த விகல்ப அதிஷ்டானமான நெர்விகல்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கிறார் குறைவுகள் அனைத்திலும் வியாபித்திருக்கும் நிறைவை பற்றி சிந்திக்க தூண்டுகிறார் நிறைவில் தான் பல்வேறு குறைகள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன நாம் குறைகளையே நிறைவு என்று கருதிக்கொண்டு விடுகிறோம் உண்மையான நிறைவை நாம் உணராமல் இருக்கிறோம் அவ்வப்பொழுது குறைகளையே நிறைவு என்று தவறாக கணக்கிட்டு விடுகிறோம் பிறகு கால போக்கில் நமக்கு தெரிகிறது என்ன தெரிகிறது அது நிறைவல்ல குறைவென்று தெரிகிறது அவை இப்போ என்ன பண்ண போகிறார் இந்த நிர்விகல்பத்தை புரிய வைக்கப் போகிறார் நிர்விகல்பஸ்து வஸ்துவுக்கு விகல்பம் இல்லை அதில் வேற்றுமை இல்லை இவர் கேட்ட ஞானம் என்ன ஆத்ம அவர் சொல்லி கொடுக்குற ஜானம் என்னது பூம ஜானம் அப்புறம் அந்த பூமாதான் ஆத்மானு சொல்ல போகிறார் வன் இல்லை கேட்கிறவன் இல்லை அறியறவன் பார்ப்பவன் இல்லை கேட்பவன் அறிபவன் இல்லை மூன்றும் அற்றது விரிவாக நாளை தொடர்ந்து சிந்திக்கலாம் இந்த அளவில் இன்றைய வகுப்பை பூர்த்தி பண்றேன் ओमाप्याय मंगा वाक्ण्क्षुश्रोत्र बलिया ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் ஹரி ஓம் ஆதிபுருநாஸ்வம